வணக்கம் ஜனவரி இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி எட்நூற்றி வருடம் பிறந்தார் இரண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் ஈ சஹஜ் என்று அழைக்கப்படக்கூடிய நேரடி இணையதளத்தை தொடங்கியுள்ளது மூன்று ஜெர்மனி நாடு உலகின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய ரயில் வண்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது நான்கு எழுத்தாளர் சவாய் சிங் ஷெகாவத்திற்கு ராஜஸ்தான் மாநிலத்தின் சாகித்ய அகாடமி நிறுவனத்தின் மீரா புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது ஐந்து ஹைதராபாத் நகரில் இந்தியாவின் முதல் பிரத்யேக நாய்பூங்கா தொடங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பாரம்பரிய நீர்ப்பாசன அமைப்புகளுள் ஒன்றான சமர்மத் அணைக்கட்டு எங்கு அமைந்துள்ளது இரண்டு பயணிகளை விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கும் நடைமுறைக்காக முக அங்கீகாரம் என்னும் பேஸ் டிடக்ஷன் முறையை பயன்படுத்தும் ஆசியாவின் முதலாவது விமான நிலையம் எது மூன்று இந்தியாவின் பழமையான அணு ஆராய்ச்சி உலை எது நான்கு சர்தாரா சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஐந்து விண்வெளிக்கு ஆளில்லா ஆய்வு விண்கலத்தை அனுப்பவிருக்கும் முதலாவது அரபு நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி